பிப்ரவரி 21 ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாட்டினை பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசின மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் ச வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை 1. உலகில் நீல நிற இரத்தம் கொண்ட உயிரினம் அக்டோபர் 2. இந்திய அரசாங்கத்தின் சாலிசிட்டார் ஜெனரல் பதவி வகிப்பவர் துஷார் மேத்தா மூன்று உலகின் சுவிட்சர்லாந்து நாட்டில் அதிபர் ஒவ்வொரு வருடமும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் த லேடி வித் த லேம்ப் விலக்கேந்திய நங்கை என்று அழைக்கப்படுபவர் யார் இரண்டு பீட்டன் கோப்பை பீட்டன் கப் எந்த விளையாட்டோடு தொடர்புடையது மூன்று பாக் ஜலசந்தி பால்க் ஸ்ட்ரீட் எந்த இரு நாடுகளுக்கு இடையான ஒரு நீரணை இன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நிணை பொது அறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி